வணக்கம் மார்ச் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கதர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் சார்பாக சின்ன வெங்காயம் பதப்படுத்துதல் மையம் தமிழகத்தில் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள செட்டிக்குளத்தில் அமைந்துள்ளது இரண்டு பத்தாவது இந்திய ஐரோப்பிய யூனியன் பயங்கரவாத எதிர்ப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் புதுடெல்லி மூன்று இந்திய அரசியலமைப்பின் சிறப்புத்தன்மை அதன் முகவுரையை என்று கூறியவர் என் பார்க்கர் என்பவர் ஆவார் நான்கு இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றவர்களும் இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி பேர் ஐந்து சென்னை ஸ்மார்ட் சிட்டி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ளவர் ராஜ் ஷேர்மால் என்பவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நாரிசக்தி புரஸ்கார் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான உலகின் அதிக சொத்து மதிப்பு பட்டியல் பணக்காரர் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ள இந்திய பெண்மணி யார் மூன்று தனக்கென தனி கொடியை அறிமுகப்படுத்தியுள்ள மாநிலம் எது நான்கு நாகாலாந்து மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்றுள்ளவர் யார் ஐந்து உலகின் இராணுவ இந்தியா எந்த இடத்தை பெற்றுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி